الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما باق فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلنا في ضائقه المرء وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايتها النفس المتمه اننا ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي وقال أيضا إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة الا تخافوا ولا تحزنوا الا تخافوا ولا تحزنوا و ابشروا بالجنه التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ رُزِلٌ مِنَ الغَفُورِ الرَّحِيمِ صدق الله العظيم أنا نسبني مالك بن أنس رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا اراد الله بعبد خيرا استعمله قالوا وكيف يستعمله يا رسول الله قال صلى الله عليه وسلم يوفقه لعمل الصالح قبل موته وقال صلى الله عليه وسلم من إذا أراد الله عسلاً، الله الله بعبد قال قال قال له عملا صالحا قبل موته ويقبضه عليه أو كما قال صلى الله عليه كما صلى وسلم فهل الله سبحانه وتعالى புகழ் ஒருவனு இறுதி நபி முகமது சல்லாஹ் அலிகுவசல்லம் அவர்கள் மீதும் அன்னரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சஹாபிங்கள் சபாவ் சாபிஐங்கள் முஸ்லிம்கள் மோமிய்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உனது ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா சுபத்தில அடித்து நடக்குமாறே இருக்கிற கட்டளை நடக்குமாறும் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றும் தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அரியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இட்டகுல்வாசுமா கொஞ்சம் கண்ணியமிக்க அம்மாவி நல்லடியார்களே எமது மௌத்தை அழகாக்குவோம் என்ற தலைப்பில் சில விடயங்களை இந்த ஹொசாவின் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவே இறுதி வரைக்கும் இந்த உற்சாகம் இந்த விழிப்புணர்வு இந்த தெளிவு காதால் சரிமடக்காமல் உள்ளத்தால் கிரகிக்கும் பொழுதோ ஏதோ நமது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த கொத்துபாவை அங்கா காரணமாக ஆக்கலாம் தலைப்பை புரிய வைப்பதற்கு ஒரு உதாரணம் ப்பொழுது நாம் மசிதிலே யாத்திரிக்காவுடைய இணையத்தோடு அமர்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம் முகத்தில் ஒரு பாம்பு நம்முடைய ஒவ்வொருவரும் என்னுடைய வந்து கற்பனை செய்யுங்கள் என்னுடைய மடியிலே திடீர் பாம்பு விழுகிறது எதிர்பார்க்காமல் இப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து முதலாவது வார்த்தையாக எது வருமோ அதை வைத்து முடிவெடுக்கலாம் நம்முடைய சக்கராத்தில் நாம் எதை பேசுவோம் என்று எத்தனை பேருடைய வாயிலே யார் அவ்வா என்று வருதுகிறது எத்தனை பேருடைய வாயிலே ரப்பே எத்தனையோ பேருடைய வாயிலே ரஹ்மானே எத்தனை பேருடைய வாயிலே இன்னால் இல்லாகி வைநாள் என்று வருகிறதா சந்தோஷப்பட வேண்டிய விடம் நாம் அன்றாடம் பணங்குகின்ற சொல்லி காட்டுவதற்காக சொல்லுகிறேன் ஐயோ இந்த பாம்பு விழும் பொழுது பிராபத்து நேரும் நம்முடைய வாயில் அல்லாஹுடைய பெயர் வருவது நம்முடைய சக்கராத்தில் அந்த வார்த்தை வரும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பு அழகிய மௌச்சென்பது ரூஹை வாங்கக்கூடியவன் அந்த மலக்குள் மௌத்தை வைத்து அல்லா கண்ணியமலை நம்முடைய வாழ்க்கையின் முறையிலே நம்முடைய இறுதி முடிவை அல்லா இணைத்து எனவே நான் பேச பிரதானமான உபதளைப்புகள் எமது மௌத்தை அழகாக்குவோம் அழகிய மரணத்தை அடைவோம் நல்ல முடிவை அடைவோம் என்ற பிரதானமான கருக்குறளுக்குள்ளே என்றால் என்ன அந்த அழகிய முடிவை பற்றி பேசுகின்ற புரான் வசனங்கள் அதை பற்றி விவரிக்கின்ற நபி சங்கல்ல அலிசல்லம் அவர்களுடைய ஹதீபுகள் அதை பற்றி முன்னோர்கள் சொன்ன விடயங்கள் அடுத்ததாக நல்ல முடிவை அடைந்தவர்களுடைய வரலாற்று சான்றுகள் அந்த அழகான மௌச்சை எதன் மூலமாக அடைந்தார்கள் எந்த நிலையில் அடைந்தார்கள் ஏன் அவர்களுக்கு அழகான மௌச்சு நேரம் இடம் கொடுக்கின்ற பட்டத்திலே இறுதியிலே நன்மைகளை ஆத்தையார்வம் முட்டுவது போன்று அதற்கு எதிரான அதற்கு நேர்மாற்றமான தீய முடிவு கெட்ட மவுத்து கேவலமான மௌத்து அதை அடைந்தவர்களுடைய வரலாறுகளையும் இணைத்து ஏன் அவர்களுக்கு கெட்ட மவுத்து ஏற்பட்டது என்பதற்கான விடயங்களையும் இறுதிக்கட்டத்திலே நேரம் இடம் கொடுத்தால் இணைத்துக் கொள்வேன் எனவே இந்த தலைப்பு ஒவ்வொருவருக்கும் தேவை திருமணத்துக்கு வயதிருக்கிறது ஒரு பதவி அடைவதாக இருந்தால் அந்த பதவிக்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறது படிப்பு அந்த துறையிலே இந்த கல்வியை தொடர்வதற்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறது ஏதாவது உலக அடிப்படையிலே சில விடயங்களை அடைவதற்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறது ஆனால் கண்ணியமானவர்களே வயிற்றிலே இருக்கின்றும் மரணிக்கலாம் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் மரணிக்கலாம் மரணித்தே பிறக்கலாம் மரணித்து பிறந்த குழந்தையுடைய முப்பாட்டன் நான்காவது மூதாவை இருக்கும் பொழுது அதாவது நான்காவது பரம்பரை பேர குழந்தையுடைய ஜனாதாவை பாட்டன் போட்டு சொல்லலாம் இதுதான் உலகம் பேரப்பிள்ளைக்கும் பேரப்பிள்ளை கண்ட மூத்தவர்களும் வாழ்கின்ற காலம் தன்னுடைய பேட்டிக்கு பேச்சி கண்டவர்கள் இல்லாமல் நான்காவது பரம்பரை அந்த பரம்பரையை முப்பாட்டங்கள் இருந்து அந்த ஜனாதாவிலே கலந்து கொள்கின்ற ஒரு காலம் என்றால் மௌத்துக்கு வயது கட்டுப்பாடு கிடையாது கண்ணியமானவர்களே ஒரு ஆத்மாவுக்கு முடிவெடுக்கப்பட்ட ஆயுளை அந்த ஆத்மா வாழாத வரை மௌத்து வராது சிலருக்கு உலகத்திலேயே வாழ்க்கை ஒரு நிமிடம் ஒரு சிலருக்கு உலகத்திலே வாழ்ந்தது அந்த வயிற்றுக்குள்ளே கற்பத்திலே தான் குழந்தைகளாக இன்னும் சிலருக்கு அறுபது எழுபது நூறை தாண்டலாம் ஆனால் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆயுளிலே அதிகமானவருடைய மௌத்தை பார்க்கிறோம் அன்பானவர்களே நான் ஆரம்பத்தில் ஓதிய புரான் வசனங்கள் ஹதீசருடைய சாராம்சத்தை முதலாவது நான் விவரிக்கிறேன் அன்பானவர்களே நான் ஓதிய முதலாவது ஆயத் ஆச்சரியமான ஒரு ஆயர் ஒரு வித்தியாசமான ஒரு வசன நடை ஒவ்வொரு ஆத்மாவும் என்று சொல்லவில்லை அல்லா மௌத்தின் சுவையை சுவைக்கும் மௌத்துக்கும் ருசி உண்டு காய்ச்சல் காரனுக்கு பிரியாணி கூட கசப்பாக இருக்கும் பிரியாணியுடைய வாடையை கண்டு ஆசை வைத்தவர் நோயாளியாக மாறிவிட்டால் அந்த மனம் அவருக்கு ஒரு ஒரு காய்ச்சல்காரன் ஆரோக்கியமற்றவர் அதே போன்றுதான் கன்னியமாளி ஈமானிலும் பக்குவமாக நல்ல நிலைமையில் இருப்பவர்களுக்கு இனிப்பாக அமையும் சிலருக்கு கசப்பாக சிலருக்கு புளிப்பாக அமையும் சிலருக்கு நன்மையும் தீமைகளையும் சேர்த்து செய்தவர்களுக்கு இனிப்பும் கசப்பும் கடந்ததாக அமையும் காலையில் நல்லமல் மாலையில் பாவம் இரவிலே நன்மை பகலிலே பாவம் பகலிலே ஊர் மக்களுக்கு முன்னால் நன்மை இரவிலே அறையிலே பாவம் ஊரிலே மக்களோடு புதங்குகின்ற பொழுது பெரிய வழியுள்ளா போன்ற இறையினேசர் போன்ற ஒரு தோற்றம் வெளிநாட்டுக்கு சென்றால் போன்று செயல்படுகின்ற அப்படியானவர்களுக்கு இனிப்பும் கசப்பும் கலந்ததாக அமையும் இது மிகவும் அதை வைத்து முடிவெடுக்கப்படும் அன்பானர்களே ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தின் சுவையை சுவைக்கும் கைவெட்டப்பட்டவர்களாக கால் துண்டிக்கப்பட்டவர்களாக கணிமனு உறுப்புகள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டவர்களாகிறார்கள் உடம்பிலே இழக்கப்படுகிறது உறுப்பு துண்டாடப்படுகிறது கணிமனுடைய அவர்களுடைய ஆத்துமா அந்த மௌத்தை எப்படி தெரியுமா அனுபவித்தது பத்துல்லாவுடைய இறைவன் மீது சத்தியமாக ஜெயம் பெற்றுவிட்டேன் மௌத்து இணைக்கிறது ரத்தம் வழிகிறது சிலர் மௌத்தாபார்கள் ஏசிரோமில் தான் குளிரூட்டப்பட்ட அறையில் ஆனால் பாதிகளாக உடம்புக்கு குளிர் உடம்புக்கு உடம்புக்கு நல்ல சௌகரியம் ஆத்மாவுக்கு நெருக்கும் ஆத்மாவுக்கு துக்கம் உடம்புக்கு சௌகரியம் ஆத்மாவுக்கு அசௌகரியம் உடம்புக்கு நிம்மதி சுகம் வெளிப்படையில் ஆத்மாவுக்கு வருத்தமும் நோவினையும் மௌச்சாகுவது நல்ல மௌசல்லிமாவோடு ஈமானோடு மௌச்சை இனிமையாக அனுபவித்து மௌச்சாகுவல்லாம் நல்ல மௌசு சுத்தா அன்பானவர்களே அடுத்த ஆயத் ஈமந்தாரிகளே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக வன்றி நீங்கள் மௌத்தாக வேண்டாம் இஸ்லாத்தோடு மௌத்தாக வேண்டும் எங்கு எந்த இடத்தில் மௌச்சாகினாலும் நான் ஒரு முஸ்லீம் என்ற அந்த உறுதியோடு நம்பிக்கையோடு இஸ்லாத்துடைய ஒரு அடையாளத்தோடு ஒரு முஸ்லீமாக மௌச்சாக வேண்டும் வேறு எந்த துறையிலும் எந்த பகுதியிலும் எந்த நபராகவும் நீங்கள் மௌச்சாக கூடாது என்று ஆயத்தை நியாயத்துக்கு விளக்கமாக ஒரு இடைத்தபி தூதர் நிதி அமைச்சர் அந்த எகிட்டு நாட்டுடைய அரசனுடைய முக்கிய ஆலோசகர் அழகிலும் சிறப்பு கனவுக்கு விளக்கம் அறிவாளி ஞானி கௌரவமான குடும்பம் நபிமார்களுடைய பரம்பரை அப்படியான சிறப்புகளை பெற்ற யோசுப் அலிஸ்வலாத்துடையாட்டுகின்ற பொழுது இவ்வளவு பெரிய ஆட்சி வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா அமைச்சு பதவி வேண்டுமா அழகு வேண்டுமா அறிவு வேண்டுமா ஞானம் வேண்டுமா தந்தையும் ஒரு நபி யாசுப் அலிசலாம் பாட்டன் நபி இசாக் அலிசலாம் முப்பாட்டன் இப்ராஹிம் அலைசலாம் நபி நபி நபி பரம்பரையிலே வந்த இறுதி முடிவை எப்படி அமைக்க வேண்டும் என்று பயந்து அல்லாவிடம் துவா கேட்டார்கள் என்னை மவுத்தாக்கி நல்லவர்களிலே சேர்க்கவை நபி அவர் ஒரு நபி இறுதி முடிவை பயந்து அல்லாவுடன் துவா கேட்டார்கள் பல பேருடைய துவா ஒன்றை சொன்ன உதாரணத்துக்கு அடுத்த ஆயினேன் நல்லவர்களுடைய அனுப்பப்படும் பொழுது மருமையிலே அந்த ஆத்மாவை பார்த்து அல்லாஹ் பேசுகின்ற அந்த ஆத்மாவை அழைத்து சுவர்க்கத்துக்கு வரவேற்கின்ற அந்த விடயத்தை சொல்லும் பொழுது சொல்லி முத்துமா இன்னும் சாந்தி பெற்ற நிம்மதியான அமைதி பெற்றமான ஆத்மாவே ரபிக் ரப்பின் பக்கம் வேண்டி செல் அங்கிருந்து அவனிடம் இருந்து வந்தாய் அவனிடமே செல் ரபிக் ரவியா நீயும் இறைவனுடைய பாக்கியங்களை கொண்டு நீ திருப்தி அடைந்தவனாகவும் அதே போன்று இறைவன் மூலம் நீ திருப்தி கொள்ளப்பட்டவனாகவும் என்ன நீ இறைவனை கொண்டு திருப்தி அடைந்தவனாக இறைவன் உன்னை கொண்டு திருப்பியடைந்தவனாக செல் பது புலி என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து என்னுடைய சொற்கத்துக்குள் மலக்குமார்கள் நண்பர்கள் ஊர் மக்கள் என்று யார் யார் பக்கத்தில் இருந்தாலும் அந்த நேரத்திலே கண்ணியமானே நாம் இங்கிருப்போம் சக்கராத்ம இருப்பவர் எங்கோ பார்ப்பார் பிரிப்பார் சிலர் பயப்படுவார் சிலர்கள் அப்படியே முகம் கருக்கும் இன்னும் சொல்ல யாரோ வந்து தன்னை காக்கப் போவது போன்று அங்குவார்கள் நடுங்குவார்கள் அது உலகம் ஆரம்பித்து விடும் சக்கராத்து ஆரம்பித்து வேறு உலகம் திரைகள் அகற்றப்படும் நாம் இங்கிருப்போம் பாப்பா என்போம் உமா என்போம் நானா என்போம் தம்பி தம்பி என்போம் பேரை சொல்லுவோம் அவர் நம்மை பார்க்க மாட்டார் அது ஒரு தனியான ஒரு மறு ஆரம்பிக்கின்ற கட்டம் அன்பானவர்களே அந்த கட்டத்திலே மலக்குமார்கள் தான் கண்ணுக்கு விளங்கும் மலக்குமார்களுடைய தோற்றம் தான் கண்ணுக்கு விளங்கும் அந்த மலக்குமார்கள் நல்லடியார்களுக்கு சொல்லுகின்ற நன்மாராயத்தை அந்த ஆயத்தினை ஓடுகிறேன் எல்லாமே சக்கராத்தோடு மூத்தோடும் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் ஈமான் கொண்டு நாங்கள் ஈமான் தாரிகள் சொல்லோடு நின்று கொள்ளாமல் ஈமானோடு நல்லமல் செய்து இஸ்லாத்திலே வாழ்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து சப்புவாவோடு வாழ்ந்து தொழுகையாளியாக வாழ்ந்து நோன்பாளியாக வாழ்ந்து ஹஜ்ஜு கடமையா ஹஜ்ஜு செய்து சக்காத்து கடமையா சக்காத்து கொடுத்து வியாபாரியா நேர்மையாக வட்டி இல்லாத வியாபாரியாக தயவஞ்சகம் இல்லாத வியாபாரியாக கலப்படம் இல்லாத வியாபாரியாக நட்புண சீடராக பிறருடைய மனதை உடைக்காதவராக உதவக்கூடியவராக நட்பனை செய்யக்கூடிய மரணிக்கின்றவருடைய சக்கராத்திலே அவர்களுக்கு மலற்குமாறு இறங்குவார்கள் முதலாவது நன்மாராயம் அல்லாஹூ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் கபுப்படி அமையும் ரோகப்படி பிரிக்கப்படும் உருவப்படும் கலட்டப்படும் பறிக்கப்படும் மக்கரிலே எப்படி இருப்பேன் சொராத்திலே அந்த நேரான அந்த பாலத்திலே எப்படி கடப்பேன் கேள்வி கணக்கிலே எப்படி பதிலளிப்பேன் நன்மை ஏடு வலதிலா தீமை ஏடு இடதிலா அல்லது முதுகுக்கு பின்னாலா அல்லது முகங்குப்பர தூக்கி நரகத்தில் வீசப்படுவேனா எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் பின்னால் நடக்க இருக்கின்ற பயங்கரமான நிகழ்வுகளின் பொழுது நீங்கள் பயப்பட தேவையில்லை மனைவியை விட்டு செல்கிறேன் விதவையாக போன நான்கு ஐந்து இரண்டு பிள்ளைகளை விட்டு செல்கிறேன் ஏக்கணக்கில் காணைகளை விட்டு செல்கிறேன் கடை கடை கட்டிடங்களை விட்டு செல்கிறேன் அதே போல எத்தனையோ தொழில்துறைகளை செல்கிறேன் என்ன நடக்கும் என்னுடைய மனைவியுடைய என்னவாகும் என்னுடைய பிள்ளைகளுடைய நிலம் என்னவாகும் என்னுடைய குடும்பத்துடைய நிலைமை என்னவாகும் என்று நீங்கள் சங்கலப்படவும் வேண்டாம் இரண்டுக்கும் நல்லா உத்தரவாதம் எடுத்து விட்டார்கள் எத்தவல்ல நல்லவர்களை அல்லா பொறுப்பேற்பான் நல்லவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படும் மனக்குமார்கள் கண்ணியமானவர்களே அப்படி சொல்லிக் கொண்டு அல்லா தகாபு மூன்றாவது நன்மாராயம் கொஞ்சம் நல்லாமல் செய்து தக்குவாவோடு நல்ல ஒரு மூமீனாக விசுவார்த்தியாக ஒரு நேர்மையான ஒரு மூமீனாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டதே குரான்களிலும் நல்லடியார்கள் மூலமும் அந்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் குட் நியூஸ் நாங்கள் அயாத்தி துணிவகுப்பில் ஆகிறார் இன்மையிலும் உங்களுக்கு நாங்கள் நண்பர்களாக பாதுகாவலர்களாக பொறுப்புதாரிகளாக இருப்போம் இப்பொழுது ரூபு பெரியும் வரைக்கும் உங்களோடு இருப்போம் அங்கு பக்கத்தில் இருக்கின்ற மனைவி அல்ல பக்கத்தில் இருக்கின்ற மணக்குமார்கள் தான் விளங்கும் நண்பர்கள் அல்ல விளங்கும் சூழல் இருக்கின்ற மணக்குமார்கள் விளங்கும் அந்த மணக்குமாறு உரையாடலை கேட்டுக்கொண்டிருப்பார் விஞ்ஞான ஆய்வுடைய ஒரு கருத்தை பார்த்தேன் ஒரு மனிதனுடைய உடம்பில் ரூபு பெறுகின்ற சமயம் இருதியாக இறுதியாக செயலக்கின்றன்களில் ஒன்றுதான் இறுதியாக தன்னுடைய பேச்சாட்டை இழக்கும் என்றால் என்ன அங்கே நாம் யார் யாரோ பேசிக் கொண்டிருப்போம் அங்கு நம்முடைய பேச்ச கேட்கும் மணக்கமாருடைய நன்மாராயம் மூமிங்களுக்கு கேட்கும் எச்சரிக்கை பாதிகளுக்கு கேட்கும் உங்களுக்கு அந்த சுருக்கத்திலே நாடிக்கும் உங்களுக்கு இம்மையிலும் பாதுகாவலர்கள் என்று சொல்லி அல்லாவுடைய விருந்தை பற்றி கண்ணியமான அந்த உபசாரத்தை பற்றி அந்த மலைக்குமார்கள் நன்மாராயம் சொல்வார்கள் என்ற ஆயத்தை ஓதினேன் இரண்டு அதிசகளை முன்வைத்தேன் இரண்டு அதிசல் ஏராளமாக இருந்தாலும் இரண்டு பிரதானமான அழகான மௌத்தை தூண்டக்கூடிய அஜி எப்படியானவர்களுக்கு சகாபாக எப்படி பாவிப்பார் எப்படி அவனை பயன்படுத்துவார் சொன்ன சொன்னி அனவின் மௌத்துக்கு முன்னால் ஒரு நல்லமல் செய்யும் பாக்கியத்தை அவனுக்கெல்லாம் கொடுப்பார் மௌசிற்கு முன்னால் நல்லமல் செய்துவிட்டு தான் மௌசாகுவார் நல்லமலிலே வாழ்ந்து நல்லமலிலே மௌசாகுவார் அதே சோழன் அடுத்த அது ஒரு அடியானுக்கெல்லாம் நல்லவை நாடினால் அவனை அசலகு என்றார்கள் அசல என்ற சொல் எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால் அல்ல அசல் அல்ல அசல் என்றால் தேன் தேன் பாணி தேன் பாணி நல்லவராக தேன் பாணி எப்படி இனிமையானதோ ஆரோக்கியமானதோ நிவாரணம் உள்ளதோ எல்லோரும் விரும்பக்கூடியதோ அதுபோன்ற எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மனிதராக அல்லாவுடைய ஓப்பை பெற்ற ஒரு மனிதராக அல்லாவுடைய அன்பை பெற்ற ஒரு மனிதராக மாறுவார் என்பதும் என்றால் என்னை அரசுதான் சொன்னார்கள் அவருடைய அவருக்கு நல்லமல்கள் செய்கின்ற வாசல்களை திறந்து கொடுப்பார் எங்கு போனாலும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் எதை பேசினாலும் எதை சிந்தித்தாலும் அது நல்லதாக இருக்கும் செயலும் நல்லதாக இருக்கும் பேச்சும் நல்லதாக இருக்கும் சிந்தனையும் நல்லதாக இருக்கும் அவருடைய சகன விடயங்களும் நோக்கி செல்லும் நல்லவாக இருக்கும் அதே நிலைமையில் மௌத்து வரும் அதே நிலைமையில் மௌத்து வரும் அந்த அந்த நல்ல அமலிலேயே அவரை எல்லாம் மௌசாக்குவார் இவைகள் தான் நான் ஓதிய குரான் வசனங்கள் சார பகுதியாக சொல்லை என்று வரை உலக்கென வந்துவிட்டது ஒரு மனிதர் நல்லவராக வாழ்ந்து இறுதி செல்வது ஒரு நல்ல இபாதத்திலே அமைவது அன்பானவர்களே குரான் இடைக்கடி சம்பந்தப்பட்ட நான் இணைப்பேன் இப்பொழுது முடிவு என்றால் என்ன என்பதை நான் விவரித்து விட்டேன் மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதி அன்பானவர்களே நல்ல மௌத்த அடைந்த சிலருடைய நிகழ்வுகளை அவர்கள் ஏன் அந்த மௌத்தை அடைந்தார்கள் என்று இப்பொழுது நான் பற்றிய நட ஆரம்பிக்கிறேன் உலகத்திலே ியவர்களான மௌத்தை அடைந்தவர்கள் முதலாம் விளக்கம் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களை விட ஒரு அழகான மௌர்த்தை யாரும் அடைய முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு அழகான ஒரு மௌத்தை அடைந்த ஒரு உத்தமரு தான் ஒரு புனிதர் தான் ஒரு மனிதர் தான் நாம் இந்த மாதங்களில் அவனிலே அவர்களை பற்றி பேசி அவர்களை பற்றி வாசித்து அவர்களை பற்றி புகழ்மாலை பாடி அவர்களுக்கு அவர் அதிகமாக செலவாக்கி சொல்லி அவர்களுடைய சிறப்புகளையும் மாண்புகளையும் மரியாதைகளையும் நாம் மக்கள் படுத்திக் கொண்டிருக்கிறோமே அந்த அம்மால அழகான மௌத்துக்கு அவர்களுடைய நிகழ்வில் நான் ஆரம்பிக்கிறேன் விரிவாக பேச எனக்கு நேரம் இடம் கொடுக்காது இன்னும் பல விடயங்களை நான் இணைக்க வேண்டும் நம்முடைய இறுதி நாள் எப்படி அமைந்தது பக்கத்தில் இருந்தவர்களுக்கு எப்படியான புத்திமதிகளை சொன்னார்கள் மூன்று நாட்கள் தான் கடுமையான வருத்தம் நாட்கள் இறுதியிலே நோய் நம்பனம் தலைவலியின் மூலம் ஆரம்பித்தது அப்படியே கடைசி மூன்று திறங்கள் சில தொழுகைகளுக்கு கூட இமாமச் செய்ய முடியாத அளவுக்கு நபியவர்களுக்கு ஒரு வகையான தலைகீனம் குல்சூராளை ஓதி தான் கையிலே ஊதி தன்னுடைய உமிழ் நீர் தெரிக்க ஊதி அதை தன்னுடைய முகத்திலும் உடம்பிலும் தடவ முடியாத அளவு பலகீனம் அதை ஆய்ச்சலில் நான் செய்து விடுவார்கள் கண்ணை மாலை ஒரு மிஸ்வாக்கை எடுத்து தான் பல் துளைக்க முடியாத அளவு பலகீனம் மஹாமுடைய சக்கரா மஹா சொல்லமுடிய சக்கரா அந்த முகமது அல்லாஹல்ல அவர்களுடைய இறுதி நாளில் நடந்த முக்கியமான அமல்களும் துவாக்களும் படிப்பிலைகளையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி இறுதி கட்டத்திலே இன்னும் சில நேரடியாளர்களுடைய அழகான மௌக்கை கூறி அதற்கான காரணங்களையும் கூறி முடிக்கணைக்கிறேன் அன்பாளர்களே பக்கத்திலே மனைவிமார்கள் பிள்ளைகள் என்றால் பாத்தி மரண எல்லாம் மாத்திரம் பேர குழந்தைகள் மூன்று மகள்மார்களில் ஒரே ஒரு மகளை தான் முகமது சல்லாம் அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் பார்த்தார்கள் என்னுடைய வீட்டில் நபி அவர்கள் சொல்லலா அலி சொல்லம் வசாத்தாகினார்கள் என்னுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு வசாத்தாகினார்கள் இறுதியாக என்னுடைய உமிழ்நீர் தான் நபியவர்களுடைய தொண்டை குழியை சாண்டியொருள் சம்பவம் நபியவர்கள் ஓதிய ஒரு துவை பொதுவாக அந்த நேரத்தில் அந்த கட்டத்திலே பொதுவாகவும் ஓதி இருக்கிறார்கள் அந்த கட்டத்திலே ஒவ்வொரு தொழுகை முடித்த பிறகும் என்னுடைய அமல்களிலே சிறந்த அமலாக இறுதி நேர அமலை மாற்றுவாயாக என்றால் என்ன இறுதி முடிவை நல்லமலோடு அமைப்பாயாக இறுதி முடிவை ஒரு விவாதத்திலே அமைப்பாயாக என்னுடைய ரூஹை தொழுகையில் வாங்குவாயாக என்னுடைய ரூஹை நோன்பாலியாக வாங்குவாயாக என்னுடைய ரூஹை நல்ல நிலைமையில் வாங்குவாராக என்னுடைய அமல்களில இறுதி கட்டத்தை அழகாக்குவாயாக என்னுடைய நாட்களாக்குவாயாக எல்லோருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சியால் ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும் வாழ்க்கையிலே அயாக்கோடு இருக்கும்போது கேட்டால் பல நாட்களை சொல்வோம் என்னுடைய திருமண தினம் நான் வெற்றி வெற்றி நான் சித்தியடைந்த தினம் நான் இப்படி என்னுடைய பிள்ளையுடைய திருமண தினம் நான் இந்த வீட்டை கட்டிய தினம் என்று பல விடயங்களை சொல்வோம் பல சாதனைகளை சொல்வோம் நபியவர்கள் அடைந்த நாட்களில் சிறந்த நாளாக உன்னை சந்திக்கின்ற நாளாக அந்த நாளே ஆகுவாக இறுதி நாள் நல்ல நாளாக வேண்டும் அகூபர் இல்லாதவர்களும் கடைசி காலத்திலே வாழ்க்கையிலே இதை ஓதி கடைசி காலத்தில் இந்த துவாவை ஓதியதாகவும் வரலாற்றிலே பதிய பேசிக் கொண்டிருக்கின்றது நடந்த நிகழ்வுகளில் முகமது அவர்கள் மொழிந்த வார்த்தைகளில் ஒன்றுதான் இன்னலில் மௌத்தில சக்கரா இன்னலில் மௌசில சக்கரா லாயிலாக இல்ல இந்த ஆட்காட்சி விரலை وانا تنبال ويرتقاتي إنما الرواية أشهد أن لا إله إلا الله إننا ساتسو اللي قرأين إن للموت لذكرات موتك ذكرات عندو اللهم أين على غمرات الموت அல்லாம் சக்கராத்தில் மௌர் என்று கேட்டு வந்த நபியவர்கள் சக்கராத் தினத்திலே சொல்கிறார்கள் நான் சொல்லிக் கொண்டு வந்த விடயம் எனக்கு இப்பொழுது நடக்கிறது மௌத்துக்கு சக்கராத் வேதனை உண்டு எல்லாம் சொல்கிறார்கள் அம்மா சொல்லி செல்லம் அவர்கள் சக்கராத்தில் அந்த சக்கராத்துடைய வேதனை அந்த வருத்தத்தை அடைந்த அந்த காட்சியை கண்ட பிறகு யாருக்கு எப்படி வருத்தம் வந்தால் பொருட்படுத்த மாட்டேன் நபியவர்களே சக்கராத்திலே வருத்தப்பட்டார்கள் அன்பு நபி முகமது அவர்களுக்கு சக்கராத் வந்தது என்றால் மேலுக்கு நோகாமல் பார்க்கிறோம் நாம் அன்பானவர்களே ஒரு பேசும் தொத்து தொத்து மேலே ஒத்தி கொண்டிருப்பார்கள் அவளை பிடித்து கொதிக்கிறது என்பது உடல் உங்களுடைய இரண்டு பேருக்கு வரக்கூடிய காய்ச்சல் எனக்கு வந்திருக்க இரட்டை காய்ச்சல் அடுத்த வார்த்தை அல்லாம ரஃபி கலாலா அல்லாம உன்னதமான கண்ணியமான அந்த மலக்குமார்கள் நெல்லடியார்கள் முன்னே நபிமார்கள் ரசூல்மார்கள் அப்படியான உயர்ந்த அந்த சபையிலே அந்த கூட்டத்திலே அந்த நண்பர்களுடைய அந்த பட்டியலிலே என்னை சேர்ப்பாயாக முன்னே நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பட்டியலில் சேர்க்க சொன்னார்கள் அதுவும் சக்கராத்திரி நபியவர்கள் ஓதிய உமசிகா துவா செய்தார்கள் பல கருத்துக்களை துவாஸ் செய்தார்கள் அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்வான அன்பு மகள்தி ஈரக் கொழுந்து ஈரக்லையின் ஒரு பகுதி என்று வர்ணிக்கப்பட்ட அன்பு மகள் உம் தன்னுடைய தந்தையின் சாய் என்று வர்ணிக்கப்பட்டவர் சாயை ஆறு வயதில் இருந்த குரையை மகள் மூலம் அதிபத்து செய்தார் ஒரு தாய் போன்ற தந்தையை பராமரித்த அன்பு மகள் பாத்திமலை பொறுப்பார்களா தாண்டி கொள்ள முடியுமா அந்த பாத்திமாளி எல்லாம் வருத்தமே என்னுடைய தந்தை படுகின்ற கஷ்டமே என்னுடைய தந்தை படுகின்ற சிரமமே என்று கண்ணீர் மல்க சொல்கின்ற பொழுது மகளே பயப்படாதே சஞ்சலப்படாதே இன்றைய சின்னத்துக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு வருத்தம் கிடையாது இது கடைசி நாள் என்று சொன்னார்கள் ஆறுதல் அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படியான கட்டத்தில் தான் ஆய்ச்சாளர்கள் சொல்லுகிறார்கள் திடீரென்று செல்லமுடியாவுடைய கை என்னுடைய மடியிலே விழுந்தது உடம்பெல்லாம் குளிர்ந்தது அப்படியே உடம்பை உறுதிப்படுத்தினேன் உத்தியோகபூர்வமாக முதலாவது அப்படியே அன்பு தந்தை நபியோடைய நண்பர் மாமனார் என்னுடைய தந்தை அபூபக்க செய்தியை சொன்னேன் அப்பொழுது வந்தார்கள் அப்படி எப்பொழுதமான வ வாழ்ந்த உங்களுடைய மையச்சம் நல்ல மையத்தாக இருக்கிறது சக்கரார் அழகான சக்கரார் என்னென்ன அமல் செய்தார்கள் சொல்லுறார்கள் தொழுகை விடவில்லை சில தொல்கைகளுக்கு எப்படி வந்தார்கள் அப்பா சந்தித மேலே தொங்கிக் கொண்டு சோல்டரில் தோள்பட்டையில வந்து கால்கள் கீறிப்பட்டுக் கொண்டு போகும் கீறி கொண்டு போகும் அவ்வளவு பலகீனமாக இருந்த சமயத்திலும் இமாம் ஜமாத்துக்கு தொங்கிக் வந்தார்கள் சில தொலுகைகளை அலைவாசி இமாம செய்வார்கள் என்ன நேரம் தொகை கொண்டிருக்கும் பொழுது அபே அவர்கள் தொழுகிக்க இரண்டாவது மூன்றாவது காலத்திலே ஒன்று சேர்வார்கள் அபூபக்கல பின்னாருவார்கள் நபியர்கள் அமர்ந்து மாறுவார்கள் யாருக்கு மாமுமாக இருக்க முடியாது நபியவர்கள் இமாமாக நபியர்கள் மாறுவார்கள் அபூபக்களை தொழுகையை நபியர்கள் தொழுகின்ற தொழுகையை சட்டமாக ஒரு முபல் லிங்காக நிறுத்தி வைப்பார்கள் இது நபியவர்களுடைய கடைசி நேரத்திலே கண்ணியமானவனே ஏழு தீனார்களை சதைக்கா கொடுத்தார்கள் கொடை வல்லனா சதைக்கா கொடுப்பவரா கொடுப்போம் சக்காத்திலே சதக்கா கொடுப்போம் என்று களிமா தன்னுடைய தான தர்மம் மனித உரிமைகள் இறைவனுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிய ஒரு புனிதத்துவம் பெற்ற ஒரு மாமனிதனாக நவீனர்கள் நடித்தார்கள் இறுதி கட்டம் மக்கள் அழகான நோக்கி அடைந்தார்கள் அதற்கான காரணங்கள் அன்பானவர்களே நால்வரின் மூவர் ஷகீதுகள் ஷகீதுகள் எந்த நிலைமையில் நோக்காகினார்கள் ஆட்சியாளர்கள் உலகத்திலே பெரும் பங்கை ஆட்சி செய்தவர்கள் உமன்றில் இரண்டு ஆட்சியை குறைக்கின்றது உஸ்மான் அலில்ல கையிலே மூன்று இரண்டு பங்கு இன்னும் விசாரிப்பது அலைவிடப்பெற மாண்டமான கிடைத்ததுக்குள் இமாமாக மஸ்திக்குள் தொழுகை நடத்தி கொண்டு கண்ணி மாணவர்களே மெஹராபுக்குள்ளே உஸ்மான் அணி அல்லாவர்கள் உஸ்மான் அணி அல்லாவர்கள் ஷகீதாக பெரும்பொழு முன்னாள் கணக்கு வழக்கு பார்க்கின்ற இருக்கவில்லை நம்முடைய உதாரணம் முன்னாள் லேப்டாப் அல்ல முன்னாள் கம்ப்யூட்டர் அல்ல முன்னாள் போன் அல்ல முன்னாள் காட்சிகளை பார்க்கின்ற காட்சி பெட்டி அல்ல முன்னால் கண்ணியமானவர்களே விளையாட்டு அல்ல முன்னால் தான் விளையாடிய கேம் அல்ல காதுக்குள்ளே அல்ல தன்னுடைய பாடியுடைய கலாம் புறாம் யார் இவர்கள் யார் இவர்கள் சிறப்பை அடக்கிக் கொண்டு போகலாம் இறுதி கட்டம் அடுக்க நேரம் இல்லை பார்த்து வெக்கப்படும் புனிதர் நாகரிகமானவர் வெக்கத்தன்மை உள்ளவர் யார் இரண்டு ஒளிகளின் உடையவர் கபோடைய இரண்டு மகள்மார்களை ஒன்றின் ஒன்றாக திருமணம் முடித்து இரண்டு ஒலிகளுக்குச் சென்ற காரண சிறப்பை பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய இந்த இருக்கின்ற குரான்களை உலகத்துக்கு மத்திட்டு வினியாக குரானுக்கு உஸ்மானி உஸ்மான் அழியுள்ளவர்கள் அச்சிட்டு விநியோகித்த குரான் தான் இந்த உலகத்திலே மற்ற நபர் மற்றும் அச்சிட்டு விநியோகித்தவர்கள் குரானுக்கு பணி செய்தவர்கள் இரண்டு இரண்டு குரான்களை ஓடிபிடிக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக இந்த மூலத்தல்ல குரானோடு இரட்டம் செறிக்கவில்லை வியாபார பொருட்களில் ஆடம்பர பொருட்களில் இரத்தம் தெரிவிக்கிறது சூரத்தில் எதிராக உங்களை அல்லாஹ் பாதுகாக்க உதவி செய்ய அல்லா போதுமானவன் என்ற ஆயத்திலே சகி குரானோடு அலி அலி அல்லா்கள் மஸ்தோ தொடர்பு மஸ்திக அர்ப்பணித்தவர்கள் மஸ்திதுடைய கதவை தொழுகைக்காக திறக்கும் பொழுது கடையை திறக்கும் பொழுது அல்ல வீட்டை திறக்கும் பொழுது அல்ல பாதமான இடங்களுக்கு காலை வைக்கும் பொழுது அல்ல அல்லாவுடைய மாணவிகளிலே அந்த கதவை திறந்து உள்ளே வரும் பொழுது அன்பான்கிறேன் இது மூன்று சகாதத்தும் அழகாத மௌட்டும் ஏன் எப்படி மவுத்தாங்க சொன்னேன் எழுதி கட்டு அப்துல்ல ஒரு சரியா தெரியுதா சக்கரா மகளிபுடைய அதான் சத்தம் கேட்கிறது சக்கராத்தில் இருக்கிற சுயமாக நடக்க முடியாது மசிதிக்கு போக வேண்டும் என்கிறார்கள் பிள்ளைகள் சொல்கிறார்கள் தங்கடவாதி நோயாளி இன்ற நிலைமையில் மஸ்திக்கு போகாவிட்டாலும் உங்களுக்கு குற்றம் இல்லை தந்தை இங்கே சொல்லலாமே வீட்டிலே துணலாமே எப்படி சொல்கிறீர்கள் அழைக்கிறான் எனக்கு இன்னும் ரூஹ் இருக்கிறது நான் மத்திடுக்கு போய் தொடர முடியாத அளவுக்கு எனக்கு என்ன தடை என்னை கட்டிலோடு தூக்கி கொண்டு போயத்து வீட்டிலே தொழாமல் திறம்பளையாடுகின்ற காலம் வேண்டும் மையத்து வீட்டிலேயே தொழாமல் தாம்பளையாடுகின்ற காலம் மையிட்டு வீட்டிலே அரசியல் பேசி சிரிக்கின்ற காலம் காதில் வைத்துக்கொண்டு வியாபாரம் பேசுகின்ற காலம் கபீர்ஸ்தானுக்கு சென்றாலே அழுவார்கள் என்றால் அப்படி அழுது பெற்ற மவுத்துதான் புலானோடு அன்பானவர்களே தூக்கிக் கொண்டு போப்படுகிறது எக்கனாமிக்ஸ் கட்டிலே படுத்த வண்ணம் மகரிபுடியை மாஞ்சமாத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது அல்லது மூன்றாவது காத்திலே தொழுகையிலே ரோகம் பெறுகிறது ரோபம் அன்பான ஒரு ஏராளமான ஒரு நிகழ்வு எழுதியிருக்கிறார்கள் மரணித்தவருடைய பட்டியல் இந்த பட்டியலை சொல்லிக் கொண்டே போனாலும் பத்து நிமிடம் தேவைப்படும் சுஜூதிலே மூச்சாகியவர்கள் நோன்கோடு மூச்சாகியவர்கள் கண்ணியமார்களே ியவர்கள் அதே போன்ற கண்ணியமளி மூத்தாகியவர்கள் களிமாவோடு மூத்தாகியவர்கள் சதக்கா கொடுத்து விட்டு மூத்தாகியவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு மூத்தாகியவர்கள் என்று பற்றிய தொடர்கிறது முடியும் இவர் யார் தெரியுமா காலம் என்று சொல்கிறேன் மடமை காலம் அந்த காலத்தில் ஒரு ஆத்மீக பிரசங்கி தாயிலும் ஆனால் குமரங்களுக்கு இல்லாமல் மக்களை நெறிப்படுத்தக்கூடிய மக்களை ஒழுக்கமயப்படுத்தக்கூடிய ரசிகர்களின் ஒருவர் முகம் அலிசல்ல பிரசங்கத்தை நபியர்கள் கேட்பார்கள் வாழ்ந்தவர் நபியவர்களுடைய பிரசங்கத்தை கேட்பார் மக்களிடம் கேட்பார்கள் நல்ல விடயங்களை சொல்வார் அதனை அவர் சொல்கின்ற வார்த்தைதான் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மௌத்து வரும் எப்படி மௌத்தாகிறீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள் அல்ல எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் எந்தெந்த பாவத்தில் மௌத்தாகிறோமோ ஈமான் கலர்த்தப்பட்ட நிலைமையை மௌத்தாகிறோம் மதீஷ் போதை இலா ஈமான் இல்லாத மௌத்து போதையோடு எழும்புவோம் கொலை கொள்ளையில கொலை செய்த ஆயுதத்தோடு எழும்புவோம் என்னென்ன பாவங்களில் ஈடுபட்டோமோ அந்த பாவனங்களுடைய கருவிகளோடு சாதனங்களோடு எழும்புவோம் இங்கு மறைக்கலாம் போனிலே ஒன்றை பார்த்துக் கொண்டிருப்போம் உமா கிட்ட வரும் பொழுது பக்கத்து வரும் பொழுது பேஜை ஒரு டச் தான் பேஜ் மாறும் மியூசிக்கிலும் பாட்டிலும் மன்னிக்க வேண்டும் படத்திலும் ஒரு பட்டம் கட்டினால் காபத்தில் அப்படி விரும்புவோம் அப்படி எழுபுவோம் மூன்று விடயத்தோடு முடித்துக் கொள்கிறேன் மூன்று விடயம் உமர்த்துவ சக்கர அதே போன்று எச்சரிக்கைக்கு ஒரு சம்பவம் ஐந்தாவது ஹலீஃபா நிர்வாகிக்கப்பட்டவர்கள் வெளியே போச்சிருந்தார்கள் வெளியே போனார்கள் வெளியே போனவுடன் ரூமுக்கு பக்கத்தில் அறக்கி பக்கத்தில் இருந்து காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தனிமையில் என்ன நடக்கிறது ஹலீஃபா கேட்கிறார்கள் அப்படி கட்சியிலே படுத்த வண்ணம் ஒரு கூட்டத்தை வரவேற்கிறார்கள் அழகான முகம் பிரகாசமான முகம் நல்ல மக்களே வருகி பார்த்தார்கள் யாரும் விளங்கவில்லை யார் விளங்கினார்கள் அந்த சுரங்கத்து கப்பனோடு சொருக்கத்தனோடு சுரங்கத்து வாசனை திறவியோடு அந்த சுரங்கத்துடைய மணக்கத்தோடு வந்து மணக்கமானது விளங்குகிறார்கள் அப்படியே வந்து வரவேற்கிறார்கள் உரையாடுகிறார்கள் இறுதியாக அமைந்தாரவர்களுக்கு நாம் திட்டப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற தக்குவாதாரிகளுக்கு அழகான முடிவு முன் தீன் தக்குவாதாரிகளுக்கு அழகான முடிவு என்ற ஆயத்தை ஓடிக்கொண்டு அவர்களுடைய ரோகம் தெரிந்தது எச்சரிக்கைக்காக முன்னோர்கள் தேவையில்லை தெரியும் இன்னும் பூமிக்குள்ளே துணிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான் எத்தனை பூமிக்குள் எப்படி இருக்கிறான் தெரியாது முடிவு மோசம் நும் ஆட்சியை வீட்டு அநியாயம் செய்தான் அத்துமீறினான் அடாவடி செய்த மந்திரியாக இருந்தான் புக்தாயம் செய்தான் கெட்ட முடிவு நமது நாட்டில் குறை சொல்வின் நோக்கம் அல்ல படிப்படி சம்போ எதிலே ஒரு மனைந்த வண்ணம்க்கரா எ சூசனா சக்கராத்திர சூசனம் பேசுவதை கேட்டிருக்கிறோம் குறை பேசுவதை கேட்டிருக்கிறோம் புறம் பேசுவதை கேட்டிருக்கிறோம் கோல் மூட்டுவதை கேட்டிருக்கிறோம் அவரை பற்றி விசாரித்தேன் இப்படி அனுபவித்து அவருடைய தெரியுமா எந்த சொல்ல சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அவருடைய புதிய படம் வெளியாகி தியேட்டர் எந்த தியேட்டரிலே முதலாவது காட்சிப்படுத்தப்படுகிறதோ முதலாவது நாள் எவ்வளவு முயற்சி செய்தாவது எவ்வளவு செலவழித்தவது முதல் காட்சி பார்ப்பது அவருடைய அவருடைய இன்ட்ரெஸ்ட் அவருடைய அப்படி காட்சி பார்த்துக்கொண்டே ரூபு பிரிந்த பயங்கரமான நிகழ்வு நடந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பத்து பாயிரண்டு வரங்களுக்கு வாழ்க்கையை அமலோடு அமைத்து அழகான மௌத்தை அடைந்து செடுக்கம் பதற்றம் தங்கவில்லாமல் வரவேற்புடன் ராஜ மரியாதையுடன் ஒவ்வொரு வாரங்களை தாண்டிச் சென்று அல்லாவுடைய மன்னிப்பையும் பெருத்தியையும் அடைந்து கேள்வி கணக்கில்லாமல் தடுக்க போகக்கூடிய ஆத்மாக்களாக நபர்களாக நம்மை அல்லமாங்களுடைய பாவலையும் மனைவி மக்களுடைய பாவங்களையும் எழுத்தருள்வாயாக சகோதர சகோதரைய பாவங்களையும் எழுத்தருவாயாக புற முஸ்லிங்கள் பாவங்களையும் உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்பை தருவாயாக நிறையற்றமுள்ள வாழ்க்கையை தருவாயாக உச்சந்தரமை உள்ள உன்னை திருப்திப்படுத்தி வாழக்கூடிய பார்த்தியை தருவாயாக ஒரு விவாதத்திலே நம்முடைய ரூகை வாங்குவாயாக தொழுகையிலே வாங்குவாயாக வாங்குவாயாகதற்காவோடு வாங்குவாயாக வாங்குவாயாக ரோகை வாங்குவாயாக மக்கள் நபவியில வாங்குவாயாக எனக்கு பக்தியிலே அடக்கப்பெறும் தருவாயாக கனிமாவை உழைக்க முடிந்தவண்ணும் நம்முடைய ரோகத்திலேயே கருவை செய்வாயாக கெட்ட முடிவுகளை தந்து விடாதயா அல்வா கேவலமான மோஸ்ட்டுகளை தந்து விடாதயா அல்வா சொந்த பெற்றோர் கூட மதுவா செய்வார்களா அல்வா அப்படிப்பட்ட முகத்தை விட்டு பாதுகாப்பாயாக நன்மக்களாக மாற்றுவாயாக நீமாவுடன் வாழ்ந்து கனிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய சாட்சியத்தை நம் அனைவர்களுக்கு